அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக்கெடும் குடி உயர்வதற்கான செயல்களை செய்கின்றவர்களுக்கு இதுதான் உரிய காலம் என்று ஒன்று கிடையாது சோம்பல் கொண்டு தம் மானத்தைக் கருதினால் குடிப்பெருமை கெடும் காலத்தை நோக்கி சோம்பலை செய்தல் அதாவது வெயில் மழை பனி என அவற்றை எண்ணி பின்னால் செய்யலாம் என்று சோம்பே இருத்தல் அதாவது இப்ப ரொம்ப வெயிலா இருக்கு மழை அடிக்கிறது அப்புறம் பனியா இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பின்னால பார்த்துக்கலான்னு சோம்பேறியா இருக்க கூடாது கருதுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குடி இந்த குடும்பம் இந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் மானம் கருதுதல்னு அர்த்தம் பருவம்ங்கிறது கால நியத்தி இந்த காலத்தில் முயற்சிக்க வேண்டும் இந்த காலத்தில் தவிர்த்திருக்க வேண்டும் என்ற நியதியானது மன்னர்க்கு பொருந்துமே தவிர குடி செய்யும் பொருந்தாது அங்கே பார்த்தோம் அதாவது காலம் அறிதல்னு இங்க அப்படி கிடையாதுங்கிறார் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் அப்படிங்கிற இடத்துல காலம் பார்த்து நேரம் பார்த்து இது பண்ணுவார்கள்னு ஆனா மக்கள் அப்படி இருக்கக்கூடாதான் குடிசைவாருக்கு பருவம் இல்லை என்றார் வழக்கமா நாம பாக்குற நீதி நெறி விளக்கம்தான் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்று முனைப்புடன் இறங்கியவர்கள் தனது உடலில் உண்டாகும் நோவை பொருட்படுத்த பசியை பார்க்க மாட்டார்கள் யார் தீங்கு செய்தாலும் அதை பொருட்படுத்த காலத்தின் அருமையை பற்றியும் கவலைப்பட அதாவது நிறைய காலம் ஆகிறது என்று நினைக்க மாட்டார்கள் அடுத்தவர் கூறும் அவமதிப்பான சொற்களையும் கேட்க மாட்டார்கள் தங்கள் காரியத்திலேயே கண்ணா இருந்து அதில் வெற்றி பெறுவதிலேயே கவனமாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த நீதி நெறி விளக்கத்தினுடைய பொருள் குமரகுருபுரரால் இயற்றப்பட்டது நீதி நெறி ஒரு நூல் ஆக பருவம் இல்லை மடி மானம் கருதல் கூடாது சோம்பேறித்தனம் கூடாது காலத்தை பார்க்க கூடாது பெருமை எல்லாம் தன்னோட கஷ்டத்தை பத்தி நினைச்சு பார்க்கக்கூடாது அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காரு ஆக குடி செய்வாருக்கு பருவம் இல்லை மடி செய்து மானம் கருத எல்லாம் கெட்டு போயிடும் ஆகையினால செய்யணும் எப்பவும் வேலை செய்யணும் ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி பருவத்தே பயிர் செய்யணும்லாம் சொல்லிருக்கு ஆக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கணும் அது டைம் கிடைக்கிறத பத்தி இல்லை நம்ம வந்து சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா அதுக்கு தேவையானது இருந்துட்டேதான் இருக்கும் இல்லாட்டி இருக்கவே இருக்கு ஜபம் பண்ணலாமே எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த கொரோனா சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணலாமே மனசார பிரார்த்தனை பண்ணலாமே ராத்திரி தூங்க போற போது பிரார்த்தனை பண்ணலாம் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு காலையில எழுந்த உடனே பண்ணலாம் அதுக்கு என்ன கஷ்டம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாயே நினைக்கணும் அப்படி நினைக்கிறது தர்மமா அது மனுஷனுக்கு அழகு இல்லையே நீ பதவரை பார்க்கலாம் மடி செய்து சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு மானம் தன்னுடைய மானத்தை அல்லது துயரத்தை பெருமையை கருத பெரிதாக எண்ணிக்கொண்டு செயலாற்றாமல் இருந்தால் கெடும் குடியின் பெருமை கெட்டுவிடும் எனவே குடி செய்வார்க்கு தம்முடைய குடி உயர அயராது உழைப்பவர்களுக்கு பருவம் கால நேரம் என்று ஒன்று இல்லை ல்லை சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தன்னுடைய மானத்தை பெரிதாக எண்ணிக்கொண்டு செயலாற்றாமல் இருந்தால் குடியின் பெருமை கெட்டுவிடும் எனவே தம்முடைய குடி உயர அயராது உழைப்பவருக்கு கால இல்லை தன்ன பிறர் புகழணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் நல்ல காரியம் செஞ்சாலும் இந்த சமூகம் இகழ்ந்து பேசுகிறதுன்னு கவலைப்படக்கூடாது அந்த அர்த்தமும் இதுல இருக்கு நம்ம பெருமை அர்ப்பெருமை பத்திலாம் நினைக்காம இந்த பிறவிக்கு பயன் தேடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல் புரியணும் அப்படிங்கிற கருத்தும் இந்த குரட்பாவில் அடங்கியிருக்கிறது குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான